சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தேபரம் ஓத்மஸ்வாத்மோ அத் நமக்க யக்கூய பிரமேயாதிவில அத்வைதானத்தை உபதேசிக்கின்ற ஆச்சாரியர் பதினைந்தாவது ஸ்லோகம் வரை ஆத்மாவுக்கு வேறாக எதுவும் இல்லை என்று உபதேசம் பண்ணினார் பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து ஆத்மாவுக்கு வேறாக இருப்பவைகள் ஒரு தோற்றமே என்பதை சில கோணங்களிலே விளக்குகிறார் தங்கம் தான் நகையாக இருக்கிறது நகைக்கு வேறாக தங்கம் இல்லை அப்படின்னு சொல்வது ஒரு விதமான உபதேசம் நகைக்கு தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை மாற்றி சொல்லிவிடு தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை என்று சொல்லுவது ஒரு விதமான உபதேசம் நகை தங்கம் என்று சொல்லுவது மற்றொரு விதம் நகை என்பது உண்மையில் இல்லவே இல்லை அனைத்து உயிர்களும் என்னை சார்ந்திருக்கின்றன ஆனால் அவைகள் நான் இல்லைன்னு கீதையில் பகவான் சொல்ற மாதிரி மஸ்தானி சர்வூதானி நச்சாகம் தேஷு அவஸ்தா அது மாதிரியே இங்கேயும் உபதேசம் பண்ணப்படுகிறது ஸ்தூல சூக்ம சரீரங்கள் ஆத்மாவைச் சேர்ந்தது அல்ல என்று பதினாறாவது ஸ்லோகம் பதினேழாவது ஸ்லோகம் பதினெட்டு மூன்று ஸ்லோகமும் கூறியது ஆனால் இது அவ்வளவு தூரம் பிரித்து தெரிந்து கொள்ள முடியாதபடி பின்னி பிணைந்து இருக்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் பின்னா நிஜமாவே பின்னின்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க பிரிக்க முடியாதபடி இணைந்திருக்கின்றன இதை அறிவால் தான் பிரித்து தெரிந்து கொள்ள முடியும் இதை ஸ்தூலமாக பிரிக்க முடியாது இப்போ வந்து ஆடையிலிருந்து நூலை பிரித்து புரிந்து கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் கிழிக்கணும்னு அர்த்தம் இல்லை ஆடையிலிருந்து நூலை ஆடை நூல் வேறு ஆடை வேறு என்று புரிந்து கொள்ளுங்கள் கிழிக்கணும்னு அவசியம் இல்லை அது தங்கம் வேறு நகை வேறு நகைக்கு தங்கத்தை அன்றி இருப்பு இல்லை நகைக்கு தங்கத்தை அன்றி இருப்பு இல்லை ஆடைக்கு நூலை அன்றி இருப்பு இல்லை அதுபோல ஸ்தூல சூக்ம சரீரங்களுக்கு ஆத்மா அன்றி இருப்பு இல்லை இருப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இது இல்லைன்னா அது இருக்கவே இருக்காது தங்கம் இல்லாமல் நகை மாத்திரம் தனியாக இருக்குமோ இருக்காது நூல் இல்லாமல் ஆடை மாத்திரம் தனியாக இருக்குமோ இருக்காது அதே மாதிரி ஆத்மா இல்லாமல் ஸ்தூல சூக்ம சரீரங்கள் தனியாக இருக்குமோ இருக்க அப்படி அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் நன்னா புரிஞ்சுடும் எப்பவுமே ஆனா அதனால திருஷ்டாந்தத்தினால சொல்ற தார்ஷ்டாந்தத்துல தான் நிறைய பேருக்கு புரியாது இந்த தாஷ்டாந்தத்தை தாஷ்டாந்தம் வந்து பூர்ணமாக திருஷ்டாந்தத்தோடு பொருந்தாது அதை வைத்துக்கொண்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணி புரிந்து கொள்ளணும் ஸ்லோகம் கூறியது எப்படி இரும்பு குண்டு விறகு இதெல்லாம் நெருப்போட சேர்ந்து இருக்கிறதுனால நெருப்பு மாதிரியே இருக்கிறதோ அது மாதிரி இந்த ஸ்தூல சூக்ம ஷரீரங்களெல்லாம் ஆத்மாவோடு சேர்ந்திருக்கிறதுனால ஆத்மா மாதிரியே இருக்கு என்று கூறியது ஆனால் அப்படி தோன்றினாலும் ஸ்தூல சூக்ம ஷரீரங்கள் ஆகிய அனாத்மா ஒருபொழுதும் சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாவாகாது ஆத்மா ஒருபொழுதும் அனாத்மாவாகாது அனாத்மா ஒருபொழுதும் ஆத்மாவாகாது ஆகவே இவைகள் திரும்ப திரும்ப இதன் மூலம் கூறப்படுவது என்னவென்றால் இந்த ஸ்தூல சூக்ம சரீரம் ஒரு தோற்றமே என்பதுதான் விளக்கப்படுகிறது ஒரு தோற்றம்தான் இதை மிகவும் உண்மையென்று நம்பி ஏமாந்து போக வேண்டாம் இதற்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் தர வேண்டாம் மேலும் விளக்கப்படுகிறது பல கோணங்களில் ஆத்மானாத்ம விவேகமே உபதேசிக்கப்பட்டு அத்வைத ஸ்வரூபமானது விளக்கப்படுகிறது இருபத்தி ஸ்லோகத்தில் பார்த்தோம் பிரமேயாதித்ரயம் சார்த்தம் பாதி சயேவ அகம் எதனால் பிரமேயம் முதலான மூன்றும் ஒரே நேரத்தில் சார்த்தம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரே நேரத்தில்னு அர்த்தம் ஒரே நேரத்தில் விளங்குகிறதோ தனித்தனியாக விளக்குறதில்லை பிரா பிரமாண பிரமேயம் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் விளங்குகிறது அதாவது ஆத்மா பிரமாதாவையும் பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் ஒரே நேரத்தில் விளக்குகிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஒன்று தனித்தனியா விளக்கிறது இல்லை ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் விளக்குகிறது பிரமேயாதித்ரயம் ஆதிங்கிறதுனால பிரமாதா பிரமாணம்ங்கிறத எடுத்துக்கொள்ளணும் பிரமேயம் பிரமாணம் பிரமாதா திரயம் மூன்றையும் சார்த்தம் ஒரே நேரத்தில் ஏன எதனால் எதனால் இப்படி ஏன பிரமேயாதித்ரயம் சார்த்தம் பாதி தனால் பிரமேயம் முதலான மூன்றும் ஒரே நேரத்தில் விளக்கப்படுகிறதோ விளக்கப்படுகிறதோன்னா ஒளிர்விக்கிறதோ ஒளிர்விக்கிறதோ ஒளிர்விக்கப்படுகிறதோ அதுதான் கரெக்ட் ஒளிர்விக்கப்படுகிறதோ சயேவ அகம் அதுவே நான் எது ஒளிர்விக்கிறதோ அதுவே நான் அர்த்தம் அகம் பிராசக சைத்தன்ய ஸ்வரூபமான நான் தான் உணர்வாகிய நான் தான் அனைத்தையும் ஒளிர்விக்கின்றேன் இங்க ஞாபகம் வச்சுக்கணும் பிரகாசப்படுத்துறேங்கிறது என்ன அர்த்தம்னா அறிகின்றேன் ஒளிர்விக்கின்றேன் அறிகிறதே தான் ஒளிர்விக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது மூன்றையும் ஒரே நேரத்தில் நான் அறியிறேன்னு அர்த்தம் அதாவது விளக்கு என்ன பண்ணுகிறது பொருள்களை விளக்குகிறது அதே போன்று பேரறிவாகிய சைதன்யம் அனைத்தையும் விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அறிவு தான் விளக்குகிறது விளக்கு விளக்குகிறது அதனால தான் விளக்குக்கு விளக்குன்னே பேர் பொருள்களை விளக்குவதால் தான் விளக்குக்கு விளக்கு என்றே பெயர் விளக்கிறதுன்னா தேய்க்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அப்படி ஒரு மீனிங் இருக்குது ஆகையினால் விளக்குகிறது அறிவுதான் அனைத்தையும் விளக்குகிறது எனவே அதனால்தான் அறிவொளின்னுலாம் சொல்கிறோம் அறிவே ஒளி அறிவொளின்னு ஒன்று இல்லை அறிவிலருந்து ஒளி வர்றதில்ல ஒளியிலருந்து அறிவு வர்றதில்ல அறிவே ஒளி அறிவொளி ஞான பிரகாஷம்னு சம்ஸ்கிருதத்தில் பேர் வந்து அறிவொளின்னு மாற்றிருக்காங்க இந்த ஞான பிரகாசத்தை வந்து அறிவொழி ஆக்கிடும் ஞானமே பிரகாசம் ஞான பிரகாசம் அதில் ஞானம் வேற பிரகாசம் வேற இல்லை அது மாதிரி இங்கே இந்த சைத்தன்யம் சைத்தன்யமானது எல்லாவற்றையும் விளக்குகிறது விளக்குகிறதுனா இங்கே அறிகிறதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் பிரமாதாதி அறிவினை அறியும் அறிவுன்னு தாயமானவர் சொல்கிற மாதிரி அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கின் அப்படின்னு சொல்லுவார் தாய்மானார் அது மாதிரி சித்தமறியாதபடி சித்தத்தில் நின்றிலகு திவ்ய தேஜோமயத்தை ஒரு பாட்டே இருக்கு அத்வைத்த வஸ்துவை அத்வைத அனுபூதி தானே அத்வைத வஸ்துவை சொற்பிரகாசத்தனியை அருமறைகள் முரசு அறையவே அறிவினுக்கு அறிவாகி அநாதியான ஏக தத்துவ ஸ்வரூபத்தை கொஞ்சம் பாடல் மாறி இருக்கு மத சம்மதம் பெறா சாலம்ப ரஹிதமான சாஸ்வத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத என்ன சம்ஸ்கிருதமா இருக்கும் தமிழ் மாதிரி இருக்கு சம்ஸ்கிருதம் சாந்தபத வியோம நிலையை நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை நிர்விஷய தடஸ்தமான நிரஞ்சன நிராமயத்தை சித்தமறியாத அடி அறியாதபடி சித்தத்தில் நின்றிலகு திவ்ய தேஜோமயத்தை சிற்பரவெளிக்குள் வளர் தற்பதான பரதேவதையை அஞ்சலி செய்வாம் இப்படி ஒரு பாட்டு இருக்கு ஆரம்பிக்கிறதே அத்வைத வஸ்துவின்னு ஆரம்பிக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா அறிவினுக்கு அறிவாகி அதே திரும்பவும் விளக்கி சொல்கிறேன் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா அறி பிரமேயாதித்ரயம் சார்த்தம் ஏன பாத்தி எது ஒரே நேரத்தில் மூன்றையும் அறிகிறது பிரமாத்தாவையும் அறிகிறது பிரமாணத்தையும் அறிகிறது பிரமேயத்தையும் அறிகிறது அறிபவனையும் அறிவதற்குரிய கருவியையும் அறியப்படும் பொருளையும் எது ஒரே நேரத்தில் அறிகிறதோ அதுவே நான் என்பதுதான் இங்கருது நான் பிரமாதாவையும் பிரகாசப்படுத்துகிறேன் பிரமாதாவை பிரகாசப்படுத்துகிறேன் அர்த்தம் சிதாபாசனுக்கும் இருப்பாயிருக்கேன் அர்த்தம் சிதாபாசனுக்கும் நான் இருப்பாக இருக்கிறேன் பிரமாணத்தையும் பிரகாசப்படுத்துகிறேன் பிரமேயத்தையும் பிரகாசப்படுத்துகிறேன் ஒரே நேரத்தில் பிரமாதா பிரமாண பிரமேயம் மூன்றையும் நான் ஒளிர்விக்கின்றேன் ஆனால் நான் பிரமாத்தாவும் அல்ல நான் பிரமாணமும் அல்ல நான் பிரமேயமும் அல்ல அதுக்குத்தான் நேற்றுக்கு ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணேன் ஞாத் ஜான ஜேயபேதகா பராத்மனி நவித்யதே அறிபவன் அறிவதற்குரிய கருவி அறியப்படு பொருள் என்கின்ற வேற்றுமை பரம்பொருளில் இல்லவே இல்லை ஆனால் பரம்பொருள்தான் இவைகளுக்கு இருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ பிரமாதா பிரமாண பிரமேயத்துக்கு சத்தா எங்கிருந்து வர்றதுன்னா அது வந்து அப்பிரமாதாவாகிய அப்பிரமேயமாகிய அப்பிரமாணமாகிய பிரம்மத்திரடத்துலேருந்து தான் வருகிறது அதுக்கு சத்தாவே இதுலருந்து தான் கொடுக்கப்படுகிறது சத்தான்னா இருப்புன்னு அர்த்தம் அதனுடைய இருப்புக்கு ஆதாரமே இதுதான் இதுதான் சொல்ல போன இது இருப்பு அது இருப்பது பிரமேயாதித்யம் இருப்பது இருப்பு எதுன்னு கேட்டா பிரமாத பிரமாண பிரமேய விலட்சணம் பிரம்மை சத்தா ரூபேண வர்த்ததே அதுதான் சத்ரூபமாக இருக்கிறது இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லுகிறார் எப்படி சூரியன் ஒரே நேரத்தில் பார்க்கிறவனையும் பார்க்கப்படும் பொருளையும் பார்க்கின்ற கருவியையும் ஒளிர்விக்கின்றதோ ஒரு ஆள் இருக்கான் பொருளை பார்க்குறான் அவனையும் சூரியன் பிரகாசப்படுத்துறது அவனுடைய கண்ணையும் சூரியன் பிரகாசப்படுத்துறது அந்த வஸ்துவையும் சூரியன் பிரகாசப்படுத்துகிறது வெளியில் அதே மாதிரி நான் தான் எல்லாவற்றையும் இப்போ இங்கே சூரியனையே பிரமேயமாக்க முடியும் நம்ம சூரியனை வந்து நான் பார்க்கிறேன்னு வச்சுங்க இப்போ சூரியனை பார்க்கும் பொழுது சூரியன் பார்க்கப்படும் பொருள் கண் பார்க்கிறது நான் பார்க்கிறேன் இந்த பார்க்கிறவனையும் பார்க்கிறவனையும் பார்க்கிற கருவியையும் பார்க்கப்படும் பொருளாகிய சூரியனையும் மூன்றையும் ஒரே நேரத்தில் ஒளி ஒளிர்விக்கிறது எதுவோ அதுதான் சைத்தன்யம் சொல்றோம் ஆத்மவிதோ விதுமயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் நம்முடைய அந்த இருந்து கொண்டு அந்த கரணத்துல அது வியமாகிறது அபிவியக்தமாகிறது எல்லா இடத்துலையும் அது வியாபிச்சிருந்தாலும் சதா சர்வகதோப்பியாத்மா ந சர்வற்ற அவபாசத்தே புத்தாவேவாவ பாசேத என்று ஆத்மபோதத்தில் சொன்னபடி நம்முடைய அந்தகரணத்தின் மூலமாக இருந்து கொண்டு இந்த அது என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது பிரமாத்திரு பிரமாண பிரமேயம் மூன்றையும் ஒளிர்விக்கிறது சூரியன் பொருள்களை ஒளிர்விப்பது போல பானுனா கடகு பானுனா சூரியனால் கடகுட்யவத் குடமும் குடிசையும் கட்டடமும் குடமும் கட்டிடமும் ஒளிர்விக்கப்படுவது போல ஆத்மாவால் பிரமாதா பிரமாணம் பிரமேயம் மூன்றும் ஒளிர்விக்கப்படுகிறது எதனால் ஒளிர்விக்கப்படுகிறதோ அதுவே நான் எப்படிப்பட்டவன் நான் பிரமேயாதி விலக்ஷணகா பிரமே ஆதினா என்ன பிரமாதா பிரமாணம் அதையும் சேர்த்துக்கணும் முதலையும் பிரமாய பிரமேயாதி திரயம்னு போட்டிருக்கு கடைசியில் பிரமேயாதி விலக்ஷணஹான்னு போட்டிருக்கு ரெண்டுலையுமே ஆதி பதத்துக்கு பிரமாதா பிரமாணம்னு அர்த்தம் பிரமேயாதி விலக்ஷணா அதற்கு வேறாக இருக்கிறேன் இதை முதலே நான் சொல்லிட்டேன் அதுக்கு சத்தாவே நான் தான் கொடுத்திருக்கேன் இருப்பதாகிய பிரமாத பிரமாண பிரமேயத்துக்கு இருப்பாகிய நான் தான் இருப்பை தந்திருக்கிறேன் சத்தை கொடுத்திருக்கிறேன் ஏன் கொடுத்தேன்னா கேட்கக்கூடாது என்ன அது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லுவோம் அது ஒன்றும் கொடுக்கவும் கிடையாது உண்மையிலே சொல்லப்போனால் உபதேசத்துக்காக அப்படி சொல்கிறோம் உண்மையிலேயே கொடுக்கறதும் கிடையாது அப்படின்னா எதுக்கு கொடுப்பானே எதுக்கு அவஸ்தப்படுத்துவானேலாம் கேட்கப்படாது அப்படி இருக்குது அதை புரிஞ்சு விவேக்கம் பண்ணுறதுக்காக நாம் பண்ணியிருக்கோமே பண்ணுறோமே தவிர அது ஏன்னு கேட்கப்படாது உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப ஏன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்னா கிடையாதுன்னு விவேகம் பண்ணுறத்துக்காக இப்படி சொல்கிறோமே தவிர வாஸ்தவமா பிரமாத்திரு பிரமாண பிரமேயம் சத்தியமோன்னா ஒரு காலத்திலும் அது சத்தியம் கிடையாது அது சத்தியம் மாதிரி தோன்றுகிறது சத்தியவத் பாதி ந சத்தியம் ஆக நான் பிரமேயாதித்ரய விலட்சணா அஸ்மி இப்படி ஒரு எண்ணம் இப்படி ஒரு வகையான சிந்தனை இப்படியெல்லாம் பல கோணங்களிலே ஆத்மஸ்வரூபமானது விளக்கப்படுகிறது எனவே நான் அத்வைத ஸ்வரூபமாக இருக்கிறேன் பிரமாத்திருமாண பிரமேய விலட்சண ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அவைகள் தோற்றமே அவைகளுக்கு நான் தான் பிரதானத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் விளக்கிறதுக்காக இப்படி சொல்லப்படுகிறது இப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது அதுக்கெல்லாம் வந்து ஸ்வயமாக பிரகாசம் கிடையாது நான் தான் அதுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறேன் நேற்றுக்கே ஒரு கருத்தை நினைவுபடுத்தினேன் இந்த பிரமாத்தாங்கிறது ஸ்டேட்டஸே எப்போ வர்றதுன்னா இப்போ வந்து பிரமாத்தாங்கிற ஸ்டேட்டஸே பிரமேயம் இருந்தால் தானே வர்றது இந்த பிரமாத்தா என்னும் தன்மையானது பிரமேயம் இருந்தால் தானே பிரமேயத்தை நீக்கியாச்சுன்னு சொன்னால் பிரமாத்தாங்கிற தன்மையும் இல்லை நான் வந்து பிரமாதாவோடு சேர்ந்துன்னு இருக்கேன் ஆனால் உண்மையிலே நான் பிரமாதா கிடையாது பிரமாதாவோடு நான் சேர்ந்து கொண்டு ஏன்னா உபதேசம் பண்ணுற போது இப்படி தான் சொல்கிறோம் திருக் திருஷ்ய விவேகம் பண்ணி இப்படி தான் உபதேசம் பண்ணுறோம் எது அறியப்படும் பொருள் எதுவோ அது அறிபவன் இல்லை இது ஒரு நியாயத்தை வச்சுன்னு தான் ஆத்மாவை புரிய வைக்கிறோம் திருக் திருஷ்ய விவேகம் பண்ணித்தான் ஆத்மாவை புரிய வைக்கிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பொருள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்கோ அறியப்படும் பொருள் ஒருபொழுதும் அறிபவன் ஆக முடியாது திருஷ்யம் கதாபி திருக் திரஷ்டா நபதி அப்படின்னு சொல்லிடுறோம் அது வந்து விஷயத்துக்கெல்லாம் புரியறது இது புஸ்தகம் வேறு புஸ்தகத்தை அறிகின்ற நான் வேறு அறியப்படு பொருளாகிய புஸ்தகம் ஒருபொழுதும் அறிபவனாகிய மனிதனாக ஆக முடியாது இது சுலபமாக புரிஞ்சு விடுறது இது வரைக்கும் எல்லாேருக்கும் கிளியர் தான் என்றைக்குமே எல்லா கிளாஸ்லையும் இது சொல்லப்போனால் இது உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது எங்களுக்கு நன்னாவே தெரியும் ஆனால் இந்த நியாயத்தை நாம் எங்கே அப்ளை பண்ணுறோம்னா நாம் வந்து நம்ம சரீரத்திலேயே இந்த நியாயத்தை இது பண்ணுறோம் இந்த நியாயத்தை இதில் சொல்லி பார்க்குறோம் அப்போ சரீரத்தை நாம் அறியிறோமே அப்போ சரீரம் வந்து அறியப்படு பொருள்தானே அப்போ அறியப்படு பொருள் அறியபவனாக ஆக முடியாதுங்கிற நியாயம் சரீரத்துக்கும் பொருந்துமே அப்படி இருக்கும்போது சரீரம் வந்து அறியப்படும் பொருள் அறிபவனாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சரீரம் நான் இல்லைன்னு சொல்லிவிடுறோம் அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்றோம்னா மனசையும் நாம் அறியறோம் மனசில் இப்போ ஒன்று இருக்கு அப்புறம் ஒன்று இருக்குது மாறி மாறி வந்துட்டே இருக்கு மனசுல வரக்கூடிய விற்த்திகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும் ஆகையினால மனசு அறியப்படு பொருள் அறியப்படு பொருள் அறிபவனாக ஆக முடியாது என்னும் நியாயப்படி மனமும் அறிபவனாக ஆக முடியாது அப்படின்னு ஆயிடுறது அப்புறம் புத்தி எல்லாத்தையும் இப்படி விட்டுடுறோம் அப்புறம் கடைசியில் என்னன்னா அனைத்தையும் அறிகின்றனான் அறியப்படும் பொருளுக்கு வேறானவன் அப்படின்னு சொல்றோம் ஆனா சாஸ்திரப்படி அறிபவன்கிற தன்மையும் கூட ஒரு வகையான விகாரம் அது ஒரு அதுவும் ஒரு அது ஒரு விகாரம் தான் அது அப்பன்னா அறிபவன்கிற தன்மை இருக்கே அப்புறம் ரெண்டு இருக்கேன்னு சொல்லத்தோணும் அறிபவன் இருக்கான் அறியப்படும் பொருள் இருக்கு எங்க போச்சு உங்க அத்வைதம் அறியப்படு பொருள் ஒரு தோற்றமே உண்மையில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா இந்த அறிபவன்கிற தன்மையே இருக்குமோ அறியப்படு பொருள் ஒரு தோற்றங்கிறத யுக்தி பூர்வமாக ஸ்ருதி அனுபவ பிரமாணங்களின் மூலமாக அதை நிரூபிக்கிறோம் அறியப்படு பொருள் மாய தோற்றமே அப்படின்னு அதை நிரூபணம் பண்றோம் அப்படி நிரூபணம் பண்ணின உடனே அறிகிறவன்கிற தன்மையும் போயிடுறது ஆகையினால அறியப்படு பொருளும் தோற்றம் அறிபவன் என்னும் தன்மையும் தோற்றம் அறிபவன் என்னும் தன்மையும் தோற்றம் அப்புறம் என்ன இருக்குன்னா பேசாதீங்க புரியாமல் இருக்காது நான் இருக்கேன் ஆனால் எனக்கு நான் அறிபவனும் இல்லை நான் அறிபவனும் கிடையாது நான் இருக்கிறேன் ஆனால் நான் அறிபவனும் இல்லை நான் அதனால்தான் ஞாத் ஜான ஜேய பேதா பராத்மனி நவித்யதே அறிபவன்கிறதும் குறவே இல்லாமும் தன்மையும் தோற்றமே அரிபவன் அறிபவனே தோற்றம் சொல்லிடக்கூடாது அறிபவன் என்னும் தன்மையும் தோற்றமே ஆனா நான் இருக்கிறேன் அறிகிறேங்குற ஸ்டேட்டஸ் மாத்திரம் எனக்கு கிடையாது உண்மையில் நான் அறிபவனும் இல்லை இதுதான் புரிஞ்சுக்கணும் இந்த வஸ்து இதுதான் வந்து அப்புறம் வந்து கடவுள் அறிகிறார் தான் விட்டா என்ன சொல்லுவோம் நீ அறிகிறதில்ல வாஸ்தவம் தான் கடவுள் அறிகிறார் அவருக்கும் இதே கதிதான் ஞாபகம் வச்சுக்கணும் அவருக்கு நம் நமக்கு வந்து சிற்றறிவுன்னா அவருக்கு வாளறிவுங்கிறாங்க தமிழில் பேரறிவு வேறே மூணாக பிரிச்சு நூட்டம் சிற்றறிவு வாளறிவு வாலறிவுன்னா சர்வஜன்னு அர்த்தம் சிற்றறிவு பேரறி வாலறிவு பேரறிவு அப்படின்னு மூணாக பிரிச்சு நூட்டம் சிற்றறிவுங்கிறது வாளறிவுங்கிறது சர்வஜத்வம் பேரறிவுங்கிறது பிரஜானம் பேரறிவுங்கிறது பிரஜானம் பேரறிவு தான் வாலறிவுக்கும் சிற்றறிவுக்கும் ஆதாரம் பேரறிவு தான் அறிவுக்கும் சிற்றறிவுக்கும் ஆதாரம் பேரறிவுங்கிறது எதை குறிக்கிறது நான் சுத்த சைதன்யத்தை தான் குறிக்கிறது நான் எனக்கு பேரறிவும் இருக்குது சிற்றறிவும் இருக்குது கடவுளுக்கும் பேரறிவு இருக்குது வாலறிவு இருக்குது அப்படி போட்டுடணும் கடவுளுக்கு பேரறிவும் வாலறிவும் இருக்கிறது எனக்கு பேரறிவு இருக்கிறது சொல்லக்கூடாது நானே பேரறிவாக இருக்கேன்னு அர்த்தம் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் எனக்கு பேரறிவும் சிற்றறிவும் இருக்கிறது சிற்றறிவும் வாலறிவும் தோற்றம் பேரறிவே மெய்ப்பொருள் அதுவே நான் ஓதுகனி ஓம் தத் சத் ஓம் ஒரு பாட்டு இருக்கு அதனால முடிஞ்சதுன்னு அர்த்தம் இது புரிஞ்சாச்சுன்னா ஓதுகனி ஓம் தத் சத் ஓம் என முடிந்துவிட்டது ஆக பேரறிவும் வாலறிவும் சிற்றறிவும் பேரறிவின் மீது அறியாமையினால் அல்லது மாயையினால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ என்ன சொல்லலான்னா நான் தான் பேரறிவா சொல்லு நானே சொல்லிக்கலாம் என் மீதுதான் வாலறிவும் சிற்றறிவும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா பேரறிவா என்னை ஐடென்டிஃபை பண்ணிண்டு பேரறிவாக என்னை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு பேரறிவாகிய என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது சிற்றறிவும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அறிவற்ற பொருளும் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது அறிவற்ற பொருளும் உணர்வற்ற பொருளும் கற்பிக்கப்பட்டிருக்கு ஜடபதார்த்தம் அதெல்லாம் ஏற்கனவே அந்த ஸ்லோகங்களில் வந்தது பிரபஞ்சம் எப்படி வேறாக இருக்கும்ங்கிற கேள்விக்கு அதுதான் ஆலங்கட்டி திருஷ்டாந்தம் மறக்கக்கூடாது ஆலங்கட்டி திருஷ்டாந்தத்தை வச்சுன்னு புரிஞ்சுக்கணும் ஜடபதார்த்தங்களும் என் மீது தான் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது சேத்தன அச்சேத்தன பிரபஞ்சம் முழுவதும் ஆத்மனி மயி அத்தியஸ்தம் எல்லாம் தமிழ் சம்ஸ்கிருதத்தில் ஏதாவது சொன்னேன்னா தமிழில் சொல்லிவிட்டு தான் போகிறேன் அது மாத் இது பண்ணுறதில்லை முதல்ல தமிழில் சொல்லுவேன் அப்புறம் சஸ்கிருதத்தில் சொல்லுவேன் இல்லாட்டி சம்ஸ்கிருத்தில் சொல்லுவேன் இல்லாட்டி தமிழில் சொல்லுவேன் சொல்லாமல் போய்ட்டுன்னு நினச்சிக்க ஏதோ சம்ஸ்கிருத்துல நடுவில் சொன்னீங்க சுவாமியை அர்த்தமே சொல்லலை அப்படியே போயிட்டுங்கன்னு சொல்லிவிடுவாங்க கண்டிப்பாக சொல்லிவிட்டுதான் போயிட்டு இருக்கேன் அடுத்த ஸ்லோகம் சம்ஸ்கிருத்தில் சொல்றதுங்கிறது எங்களுக்காக சொல்லிக்கிறது அது புரியறதுக்காக நமக்கா சொல்லிக்கிறது பானு ஸ்புரணுக்கம் ஸுரத்தீவ பிரமேயுஸ்ஃபுரணோய பிரமேயாதிக்வேயம் பிரகாசமுடையவன் பிரமாதாவினுடைய உண்மைஸ்வரூபம் ஸ்வயம்பிரகாசம் மற்றவைகளுக்கு பிரகாசம் கிடையாது ஸ்வயம் பிரகாசம் இல்லை என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஸ்வயம் பிரகாசம் தமிழில் ஸ்வயம் ஜியோதி அது சுயஞ்சோதின்னு சொல்லுவோம் தமிழில் சுயஞ்சோதி அப்படின்னு சொல்லுவோம் மாசற்ற ஜோதி ஸ்வயம் ஜியோதிகி அது ஸ்வயம் பிரகாசம் ஸ்வயம் ஜோதி எல்லாம் ஒரே அர்த்தம் தான் சாஸ்திரங்களில் இப்படி உபதேசிக்கப்படுவது வழக்கம் அதாவது விஷயங்களை இந்திரியங்கள் ஒளிர்விக்கின்றன விஷயங்களை இந்திரியங்கள் ஒளிர்விக்கின்றன பொறிகள் பொருள்களை புலப்படுத்துகின்றன தூய தமிழ் அது ஒரு ஆனந்தம் இருக்குது எனக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் பொறிகள் பொருள்களை புலப்படுத்துகின்றன இப்படி சொன்னால் எல்லோருக்கும் புரிஞ்சிடும் இந்திரியங்கள் விஷயங்களை பிரகாசப்படுத்துறது என்னது இது தமிழாக சம்ஸ்கிருதமாக இந்திரியங்கள் விஷயங்களை பிரகாசப்படுத்துறது இப்போ தமிழ்நாட்டில் தமிழில் தான் எல்லாம் தமிழ் வேள்வி ஆரம்பித்தாச்சு கோவில்கள்லாம் அப்படி இருக்கிற காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் இப்போ நிறைய கோவில் தமிழ் வேள்வி ஆரம்பித்தாச்சு தமிழில் தான் வேள்வியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்வாகாக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது அதுதான் நடந்துருக்கு தமிழ் வேள்வி ஆயிருக்கு ஆரம்பிச்சு அது இப்போ எல்லா தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கிற போது கொஞ்சமாவது தமிழ் நம்ம சொல்ல வேண்டாமா இந்திரியங்கள் விஷயங்களை பிரகாசப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நம்ம பழைய செயலது விஷயங்களை பார்க்கிறோம் இந்திரியங்கள் விஷயங்களை புலப்படுத்துகிறது பிரகாசப்படுத்துகிறது இந்தியங்களை மனசு பிரகாசப்படுத்துகிறது மனசுதான் இந்திரியங்களை பிரகாசப்படுத்துகிறது ஒளிர்விக்கிறது மனது இந்திரியங்கள் வாயிலாக பொருள்களை பிரகாசப்படுத்துகிறது மனதை நானே பிரகாசப்படுத்துகிறேன் மனம் புத்தி இவைகளை நான் பிரகாசப்படுத்துகிறேன் என்னை எதுவும் பிரகாசப்படுத்துவதில்லை நான் பிரகாசஸ்வரூபமாக இருக்கிறேன் அகம் ஸ்வயம் பிரகாஷா அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் தான் மனசில் சேர்ந்து மனசை பிரகாசப்படுத்தி அப்புறம் மனசு வந்து இந்திரியங்களை பிரகாசப்படுத்தி இந்திரியங்கள் வந்து விஷயங்களை பிரகாசப்படுத்துகிறது அப்போது நான் நேரடியாக மனதை ஒளிர்விக்கிறேன் மனது இந்திரியங்களை ஒளிர்விக்கிறது இந்திரியங்கள் பொருள்களை ஒளிர்விக்கிறது அப்போவே அதுனால் அப்போ இதெல்லாம் என்னென்னா இந்திரியங்கள் இந்த விஷயங்கள் பரத பிரகாஷம் சுயம் பிரகாசத்துக்கு எதிர்ப்பதம் பரத பிரகாசம் இரவல் வேறொரு பொருள் தான் அதை பிரகாசப்படுத்துறதே தவிர அதுக்கு பிரகாசம் பண்ற சக்தி இல்லை ஆகையினால விஷயங்கள் பரத பிரகாசம் இந்திரியங்கள் பரத பிரகாசம் பரப்பிரகாசம்னு கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை இந்திரியங்கள் பர பரத பிரகாசம் மனது பர்பிரகாசம் ஆனால் நான் ஸ்வயம் பிரகாஷம் அகம் அகம் அகம் என்று எந்த ஒன்று நம்மிடத்திலே விளங்கி கொண்டிருக்கிறதோ அது தானே தன்னை விளக்குகிறது தமிழில் தூய தமிழ சொன்னா தானே தன்னை விளக்கி கொள்கிறது ஆனால் தானே தன்னைன்னெல்லாம் போடக்கூடாது ஆக்சுவலாக சாஸ்திரப்படி ஆனால் வந்து வேறு வழி இல்லை புரியறதுக்காக அப்படி சொல்கிறோம் தானே தன்னை நான் இப்போ நீயே கர்த்தா நீயே கர்மாவா அப்படின்லாம் க கர்த்த கர்ம விரோதம்னு சொல்லுவார்கள் ஆனால் உபதேசத்துக்காக புரியறதுக்காக இதை சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே நானே என்னை நானே விளக்குகிறேன்னா நான் விளங்கி கொண்டிருக்கிறேன் அதான் கரெக்ட் நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்றென்றும் விளங்கி கொண்டிருக்கின்றேன் பொருள்கள் இருந்தாலும் பொருள்கள் இல்லை என்றாலும் நான் யாண்டும் விளங்கி கொண்டிருக்கின்றேன் மனதின் மனது மனது இருப்பதையும் நான் அறிகிறேன் மனது இன்மையையும் நான் அறிகிறேன் உறக்கத்தில் மனசு இல்லாமல் இருக்கு ஒடுங்கிருக்கு அதுவும் எனக்கு தெரியும் விழிப்பில் மனசு விவகாரம் பண்ணுகிறது அதுவும் எனக்கு தெரியும் ஆகவே அவைகளை ஒளிர்வித்தும் அவைகள் அவைகளின் இருப்பை ஒளிர்வித்தும் அவைகளின் இன்மையை ஒளிர்வித்தும் அது இருக்கிறதையும் நான் பிரகாசப்படுத்துகிறதே படுத்துகிறேன் அது இல்லாததையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன் என்னை யாரும் பிரகாசப்படுத்துகிறதில்லை தமிழில் ஒரு சித்தாந்தம் இருக்குது என்னென்னா கடவுள் உன்னை பிரகாசப்படுத்துகிறார் இருக்கு கடவுள் உன்னை பிரகாசப்படுத்துகிறார் உணர்த்த உணர்வது ஆன்மா தானே உணர்பவர் இறைவன் இப்படி ஒரு வழக்க இப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கு ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் தானே உணர்வதுங்கிறது நாம சைத்தன்யத்தை சொல்கிறோம் உணர்த்த உணர்வதுன்னு சிதாபாசனை சொல்கிறோம் சிதாபாசனை பலர் ஆத்மாவாக நினைக்கிறார்கள் ஆக அந்த மதத்தில் சிதாபாசனே கிடையாது அந்த மதத்தில் சிதாபாசன் கிடையாது ஆகையினால் நான் இது ஒரு பழக்க ஏதோ ஒரு பழக்க தோஷத்தினாலே சொல்லிட்டேன் அதனால் இது இதை பெருசாக நினச்சிக்காங்க உணர்த்த உணர்றது சைத்தன்யம் வந்து தன்னைத்தானே உணர்கிறது ஆகவே சைத்தன்யத்தை தான் வந்து அதை சைதன்யத்தை பிரம்மம் கடவுள் சொன்னா தப்பு கிடையாது அதுதான் நானாச்சே அகம் பிரம்ம அஸ்மி ஆகவே பரம்பொருள் பரம்பொருளாகிய நான் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறேன் அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது மற்றவைகள் எனக்கு விளங்குகின்றன என்னை எதுவும் விளக்குவதில்லை மற்றவைகள் எனக்கு விளங்குகின்றன என்னை எதுவும் விளக்குவதில்லை நானே விளக்கமாக இருக்கிறேன் விளக்காக இருக்கிறேன் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறேன் ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய முதல்வரி என்ன சொல்லுகிறதுன்னா குடம் முதலியவைகள் கட்டாதிக்கம் எத்வத்துங்கிறது யதான்னு போட்டுக்கணும் யதா இல்லை எத்வத்து எத்வத்து தத்தான அடுத்த வரியில் வந்திருக்கிறதுனால யதா போட்டுக்கிறது சௌகரியம் யதா எப்படி கட்டாதிக்கம் ஹட்டாதிக்கம்னு சொன்னால் குடம் முதலியவை குடம் முதலியவைன்னா முதலியெல்லாம் என்னதுன்னா எல்லாம் எதெல்லாம் விஷயங்களும் அதெல்லாம் எல்லா ஜட பதார்த்தங்களும் நர்த்தம் சமஸ்தட புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பானுஸ்புரணா சூரியனுடைய ஒளிதான் இவைகளையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறது இதெல்லாம் விளங்கிறது நல்லா விளங்குறதுங்கிறோம் இது அது தானாக விளங்குறதா சூரியனால் விளங்குறதா நான் சுவற்றை அறிகிறேன் நான் சுவற்றை அறிகிறேன் சொல்லும் பொழுது சுவரை அறிகிறேன்னு சொல்லும் பொழுது சுவர் அது தன்னை விளக்குகிறதா சூரியனால் விளக்கப்படுகிறதா செவரு தெரியறதுன்னு நம்ம சொல்கிறோம் செவரு தெரியறதுன்னு சொல்லும் பொழுது அது சூரியனுடைய பிரகாசம் இல்லைன்னா தெரியாது இருட்டில் தெரியுமோ தெரியாமல் போய் முட்டிப்போம் இருட்டில் தெரியாது வெளிச்சத்தில் தான் அது தெரியும் அது மாதிரி எப்படி புறப்பொருள்கள் சூரியனால் ஒளிர்விக்கப்படுகிறதோ அப்படி புறப்பொருள்களும் அகப்பொருள்களும் ஆன்மாவால் ஒளிர்விக்கப்படுகிறது எப்படி எப்படி புறப்பொருள்கள் கதிரவனால் ஒளிர்விக்கப்படுகிறதோ எப்படி சூரியனால் புறப்பொருள்கள் பிரகாசப்படுத்தப்படுகிறதோ அப்படி புறத்தில் இருக்கிற பொருள்களும் நான் இதை சேர்த்துக்கிறேன் புறத்தில் இருக்கிற பொருள்களும் சூரியன் உள்பட சூரியன் உள்பட புறத்தில் இருக்கிற பொருள்களும் அகத்தில் அதாவது உள்ளத்திலே இருக்கிற பொருள்களும் எல்லா பொருள்கள்னா எண்ணங்கள் எல்லாமே அனைத்துமே ஆத்மாவால் ஒளிர்விக்கப்படுகிறது அப்போ இதெல்லாம் விளங்குறதுன்னா அது தானாக விளங்குறதில்லை ால் விளங்குகிறது எனவே அவைகளுக்கு தானே தன்னை விளக்கிக் கொள்ளும் ஆற்றல் இல்லை புறப்பொருள்களுக்கும் உள்ளத்திலே இருக்கிற எண்ணங்களுக்கும் தானே தன்னை விளக்கிக் கொள்ளும் ஆற்றல் இல்லை அவைகளை விளக்குவது ஆத்மாதான் ஆத்மா இல்லை என்றால் அவைகள் விளங்காது ஆனால் அவைகள் ஆத்மா இல்லை ஆத்மா இல்லாமல் அதெல்லாம் விளங்காது அப்ப என்ன தெரிகிறதுனா அதை அதை வந்து பிரகாசப்படுத்துறது அதுக்கு இருப்ப கொடுக்கறதே ஆத்மா தான் அது இருக்குன்னு சொல்றது அதை விளக்கிறது அஸ்தி பாத்தி அஸ்தின்னா இருக்கிறது பாத்தினா விளங்குகிறது இந்த ரெண்டையுமே எது இதுக்கு எது எதுனால தெரிஞ்சுக்கிறோம்னா ஆத்மாவினால்தான் தெரிஞ்சுக்கிறோம் ஆக பொருள் இருக்கிறது பொருள் விளங்குகிறது என்பதை ஆத்மாவினால்தான் தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் என்ன சொல்கிறோம் ஆத்மாதான் எல்லாத்துக்கும் சத்தாஸ்பூர்த்தியை கொடுத்துருக்குங்கிறோம் இருப்பையும் கொடுத்துருக்கு பிரகாஷத்தையும் கொடுத்துருக்குங்கிறோம் எல்லாவற்றையும் விளக்குவதும் இருப்பும் அதுவே பிரகாசமும் அதுவே ஆக முதல் வரி அதை சொல்லுகிறது யதா பானுஸ்புரணதா கட்டாதிக்கம் ஸ்புரதி இவ எப்படி சூரியனுடைய ஒளியால் குடம் முதலானவைகள் ஒளிர்கின்றனவோ பிரகாசிக்கப்படுவது போல பிரகாசிப்பது போல தெரிகின்றதோ அதுபோல ததா ரெண்டாவது வரி பிரமேயாதிகி அறியப்படு பொருளான அனைத்தும் ஆத்மஸ்புரணதா ஸ்புரதீவ ஆத்மாவின் பிரகாசத்தினால்தான் பிரகாசிக்கின்றன ஆத்மாவின் பிரகாசத்தினால்தான் பிரகாசிக்கின்றன ஸ்புரதி இவ பிரகாசிக்க விளங்குவது போல தெரிகிறது இது இல்லைன்னா அது விளங்காது சூரியன் இல்லைன்னா எப்படி புறப்பொருள் விளங்காதோ அப்படி ஆத்மா இல்லைன்னு சொன்னா பிரமாத்திரு பிரமாண பிரமேயம்ங்கிறது விளங்காது ஆக சைதன்யந்தான் மூன்றையும் விளக்கி கொண்டிருக்கின்றது இதிலேருந்து சொல்ல விரும்புகிறது என்னென்னா எனவே அவைகளுக்கு வேறானவன் நான் அதனால் இதுவாக நம்ம இந்த சரீரத்தோடு நம்ம தான் அந்த உதாரணம் சொல்லப்பட்டதே இரும்பு குண்டு விறகு கட்டை அதில் எப்படி நெருப்பு வியாபிச்சிருக்கோ நெருப்பு மயமாக இருக்கோ அது மாதிரி நாம் இந்த சரீரம் மயமாக ஆயிட்டோம் நமக்கு என்ன சொன்னாலும் சரி இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானம் புத்தி போகவே மாட்டேங்கிறது அதுக்காகத்தான் இது திரும்ப திரும்ப சொல்லுகிறது இது நீ இல்லை நீ இல்லை நீ இல்லை நீ இல்லைன்னு சொல்லிகிட்டு இந்த பிரமாத்திர பிரமாத்திருவம் எதில் இருக்குன்னா அந்த கிரணத்தில் தானே இருக்கு பிரமாத்திருவம் பிரமாணம் பிரமேயம் இதெல்லாம் இந்த சரீரத்தில் இருக்கு இது நீ இல்லை அதை நீ பிரகாசிக்க செய்கிறாய் அதற்கு வேறானவன் நீ என்பதை நன்றாக தெளிந்து கொள்வாயாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக விவேகத்துக்காக இப்படி உபதேசிக்கிறது இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்போது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு ஸ்லோகங்களும் ஆத்மா ஸ்வயம் பிரகாஷ என்பதை விளக்கியிருக்கிறது ஆத்மா ஸ்வயம் பிரகாஷா விலக்னக ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் என்றும் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பிரமாத் பிரமாத்மேய விலட்சணம் என்றும் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் என்றும் விளக்கியிருக்கிறது கேனோபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் இதை நன்றாக சொல்லுகிறது அது காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணு மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்கு இப்படி சொல்லி இருக்கு ஸ்ரோத்ய ஸ்ரோத் வாச்சோஹ வாசம் சபு பிராணசிய பிராண சுரதிமுச்சிய தீரா பிரேத்தியாஸ்மாந்தி ஆகையினால இவைகளுக்கு வேறானவனாக நான் இருக்கிறேன் இந்த சரீரத்தில் நமக்கு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக நீக்குவதற்காக இவ்வாறு சொல்லப்படுகிறது உபதேசிக்கப்படுகிறது நமக்கு உலகத்தில் அபிமானம் போகணும் நம்முடைய சரீரம் மனசு புத்தியிலையும் அபிமானம் போகணும் நான் நான் இந்த சரீரம் மனசு புத்தியில் ரொம்ப ஆழமாக இருக்குது இதெல்லாம் கூட விட்டுடலாம் எல்லாத்தையும் விட்டுடலாம் உடம்பை எப்படி உடம்பு உடம்பை விடவும் கூடாது விடுறது முட்டாள்தனம் அதே சமயம் உடம்புல அபிமானமும் இருக்கக்கூடாது அப்பத்தான் இந்த ஞானத்தை ரசிக்க முடியும் ஞானத்தை ரசிக்கணும்னா இந்த சரீரத்தில் இருக்கவும் வேணும் அபிமானமும் இருக்கக்கூடாது இல்லாட்டி இந்த ஞானத்தை ரசிக்கவே முடியாது இனி அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா ஆனந்தமே ஆத்மாவனால தான் வருகிறது அப்படின்னு ஆனந்த அம்சத்தை விளக்குகிறது நேற்றைக்கு பார்த்தோம் எல்லா பொருள்களையும் சத்து அம்சம் விளங்குகிறது ஜீவராசிகளில் சத்து அம்சமும் சித்தம்சமும் வெளிப்படுகிறது அவ்வப்பொழுது ஜீவர்களுக்கு ஆனந்தமும் வெளிப்படுகிறது ஞானிகளுக்கு தான் ஆனந்தங்கிறது நன்றாகவே தெரிகிறது ஆனால் வியாபகாரிக திருஷ்டியில பார்த்தோமானா சத்து அம்சம் நன்றாக ஜட பதார ஜட பதார்த்தங்கள்ல இருக்கிறது சத்தம்சமும் சித்தம்சமும் வெளிப்படுகிறது இதெல்லாம் இருக்குன்னு தான் சொல்றோம் அதில் வந்து உணர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ சாஸ்திரப்படி எல்லாமே சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பதார்த்தங்களும் ஜபதார்த்தங்கள்ல சத் அம்சம்மாத்திரது சித்தம்சமும் ஆனந்த அம்சமமும் அங்க வெளிப்படல அது அப்படியே இருக்கு அது வெளிப்படாம இருக்கு அது அதே மாதிரி ஜீவராசிகள்ல பார்க்கும் பொழுது சத்தம்சமும் சித்தம்சமும் சேர்ந்து வெளிப்பட்டு ஆனா அவ்வப்பொழுது ஜீவராசிகளுக்கு ஆனந்த அம்சமும் வெளிப்படுகிறது ஆனா கேவல சச்சிதானந்தத்தை நாம புரிஞ்சுக்கத்தான் முடியும் experience பண்ண முடியாது பதார்த்த அதாவது நாம ரூபம் இல்லாமல் விருத்தி இல்லாமல் நாம ரூபம் இல்லாமல் விற்பி இல்லாமல் சச்சிதானந்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது கேவல சச்சிதானந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாது அதனால விருத்தியோட சேர்த்து தான் சச்சிதானந்தத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமே தவிர அனுபவிக்கிறதுங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் ஆனால் விற்தி ரஹிதமான சச்சிதானந்தம் எண்ணங்களற்ற நிலையில் நான் சச்சிதானந்தத்தை உணர்கிறேன் நான் தலையில் ஏதோ தகராறுன்னு அர்த்தம் எண்ணங்களற்ற நிலையில் எண்ணங்களற்ற நிலையில் நான் சச்சிதானந்தத்தை உணர்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது எண்ணங்களற்ற நிலையில் நான் சச்சிதானந்தமாக இருக்கிறேன் உணர்கிறேன்னு சொல்ல முடியாது சச்சிதானந்தமாக இருக்கிறேன் அவ்வளோதான் புரிஞ்சுக்கதான் முடியும் வேறு ஒன்றும் அதனால சச்சிதானந்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியும் கேவல சச்சிதானந்தத்தை அண்டர்ஸ்டிக்க முடிய அனுபவிக்கிறார்த்தியே இத பார்க்கிற போது நாமரூபம் பிளஸ் சத்து இருக்கு நம்மளை பண்ண நாமரூபம் பிளஸ் சச்சி தெரியறது அப்பப்போ புரிஞ்சா ஆனந்தம் புரியலேன்னா துக்கம்தான் அதனால அப்பப்போ நமக்கு வந்து சச்சிதானந்தம் விளங்கிறது அப்போ இதிலிருந்து ஞாபகம் வச்சுக்கணும் கேவல சச்சிதானந்தம் ஞானகம்யம் கேவல சச்சிதானந்தம் அறிவால் மட்டுமே அறிந்து கொள்ளப்படும் சச்சிதானந்த சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் விண்ணிலாவே அது சும்மா பகவானுக்கு அப்படி சொல்கிறது பகவானை பற்றி ரசித்து சச்சிதானந்தமாக இருக்கார் பகவான் அப்படின்னு சொல்லி அது அப்படி சொல்வது அந்த அர்த்தத்தில் சொல்வது ஆனால் உண்மையிலேயே சச்சிதானந்தங்கிறது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று ஆத்மா சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் ஆனந்த இருக்கிறது என்று சாஸ்திரத்தின் உபதேசத்தின் மூலம் குருவின் முகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அக்னிக்கு செம்மையும் வெண்மையும் ஒளியும் இருக்கிறதோ எப்படி ஜலத்திற்கு தன்மையும் வெண்மையும் நீர்மையும் இருக்கிறதோ தன்மையும் வெண்மையும் நீர்மையும் இருக்கு குளிர்ச்சி வெண்மைனா வெள்ளை நிறம் நீர்மைனா திரவம் இருக்கிறதோ அதுபோல் ஆத்மா சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது மூணு வேறு வேறு இல்லை சத்தே தான் சித்து சித்தே தான் சத்து சச்சித்தே தான் ஆனந்தம் ஆனந்தமே தான் சச்சித்து மூணையும் பிரிக்க முடியாது மூணு ஆஸ்பெக்டில் சொல்கிறோமே மூணையும் மூன்று பொருள்கள் கிடையாது மூன்று குணங்கள் கிடையாது மூன்றும் அதனுடைய லக்ஷணம் பிரம்மத்தோட லக்ஷணந்தான் சத் சித் இப்போ இந்த இருபத்தி ஸ்லோகம் என்ன சொல்லப் போகிறது என்றால் ஆத் உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் ஆத்மானந்தத்தினால தான் ஏற்படுகிறது ஆத்மாவுடைய சம்பந்தத்தினால தான் எல்லா பொருள்களையும் ஆனந்தம் உண்டாகிறது என்று சொல்லுகிறது ஸ்லோகத்தை படிக்கலாம் பிஷ்டாதி குலசம்பர்காது आत्मयोगात् पिष्टादि ஆமயாதிர் आत्मयोगात् ீதிம ஆதி ஆமவீத் நல்ல திருஷ்டாந்தங்களை சொல்லி ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உணர்த்துகிறது இந்த அத்வைத அனுபூதி கிரந்தம் இதே மாதிரி ஒரு பாட்டு கைவில் நவனியத்தில் இருக்குது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு பாட்டு கைவில்லை நவநியத்தில் இருக்குது மதுரமாம் சுட்ட மாப்பணியாரவெல்லாம் மதுரமாவது அதற்கு அன்றோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு தத்துவ விளக்கப்படலத்தில் இருக்கிறது மதுரமாம் சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பாட்டு அது மாதிரி இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா பிஷ்டாதிகி வெள்ளச்சீடைன்னு அர்த்தம் இப்போதான் கிருஷ்ண கோகுலாஷ்டமி முடிஞ்சிருக்கு அதனால் பிஷ்டாதிகி பிஷ்டாதிஹின்னா மா முதலியன்னு அர்த்தம் மாவாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் பிஷ் ஆதிஹின்னா பொதுவாக மாவுன்னு போட்டு விட்டார் ஆதிஹின்னா முதலிய மாவு முதலிய முதலியவைகளுக்கு குலசம்பார்க்காத் குலசம்பர்க்காத் குலம்னா வெல்லம் குடம்னு சொல்றதுண்டு குலம்னு சொல்றதுண்டு கிருத குல பாயசம் குடான்ன பிரீத்தமானசா இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லை குடம் குலம்னு சொன்னால் வெல்லம்னு அர்த்தம் மாவு முதலியவைகளுக்கு வெள்ளத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுனால நமக்கு வெள்ளத்தில் பிரியம் இருக்கு மாவில் பிரியம் இருக்கோன்னா ரொம்ப அழகாக சொல்வது வெறும் மாவை வச்சு சாப்பிடுன்னா அதான் சத்து மாவுன்னு பண்ணி அதில் வெள்ளத்தை பொடிச்சு போட்டு அதில் கொஞ்சம் வந்து ஏதாவது நெய்யை விட்டு அப்புறந்தான் சாப்பிட முடியும் வெறும் மாவு யாருக்கும் பிடிக்கும் அதனால் வெறும் மாவு யாருக்கும் பிடிக்காது மாவில் வெள்ளத்தை சேர்த்தா வெள்ளத்தில் இருக்கிற பிரியத்தினாலும் அந்த மாவையும் சேர்த்து சாப்பிடுவோம் வெள்ளம் இல்லாமல் மாவை சாப்பிட முடியாது அதனால் அது மாதிரி சொல்லுகிறது பிஷ்டாதிகி குலசம்பர்க்காது பிஷ்டாதிஹி குலவத்து பிரீத்திமான் யதாபவேத் முதல்ல போட்டுக்கணும் எப்படி பிஷ்டாதிகி மாவு முதலியவை குலசம்பர்க்கா வெள்ளத்தினுடைய சேர்க்கையினால் குலவத்து வெள்ளத்தை போல பிரீத்திமான் பவே பிரீத்தியுடையதாக ஆகுமோ எப்படி மாவு முதலிய வெள்ளத்தின் சேர்க்கையினால் வெள்ளத்தை போன்றே பிரீத்தியுடையதாக ஆகுமோ அதுபோல பிரமேயாதிகி அறியப்படுகிற விஷயங்கள் எல்லாம் பிரமேயாதிக விஷயம் முதலானவைகளெல்லாம் ஞாத்து ஜான ஜேயம் பிரமாத்து பிரமாண பிரமேயம் விஷயி விஷயி விஷயம் விஷயி கரணம் எல்லாம் அதுலயும் சேரும் இல்லை பிரமேயாதிகி விஷயாதிகி ஆத்மயோகாத் ஆத்மாவினுடைய சம்பந்தத்தினால ஆத்மவத்து பிரீத்திமான் பவேத் ஆத்மாவை போலவே அதிலும் பிரீத்தி உண்டாகிறது நம்மிடத்துல நாம் ஆனந்த ஸ்வரூபம் அந்த விஷயம் நமக்கு சரியா புரியறது இல்லை அந்த உண்மை நமக்கு புரியறதில்லை நம்முடைய சம்பந்தத்தினால தான் அதில் ஆனந்தம் இருக்கு சொல்லப்போனால் அந்த ஆனந்தம் வேறு யாரும் இல்லை நானே தான் அதில் ஆனந்தத்தை கொடுத்து ஆனந்தம் அதிலிருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆனந்தத்தையே நான் இரவல் வாங்கி எதுலருந்தோ வர்றதுன்னு நினச்சின்னு இருக்கேன் அந்த பரிதாபம் இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும் அம்மா அப்பா கிட்டேயே பணத்தை வாங்கி அவளுக்கே வெட்டிங் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்கும் இவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன நினச்சிப்பா என் குழந்தை எனக்கு வாங்கி கொடுத்தது வாங்கி கொடுத்தது நம்ம பைசா அது வாங்கி கொடுத்தது அது அது பரவாயில்ல அந்த அந்த பாவனையெல்லாம் உயர்ந்தது தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை அம்மா அப்பா கொடுத்த பணத்தையும் வாங்கி வச்சு சேகரித்து வச்சு அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படி பண்ணுறபோது என்ன என்ன நினைச்சுக்கணும் இந்த பெரியவங்கெலாம் ஏன் குழந்த வாங்கி கொடுத்தது வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துன்னு அது நம்மகிட்டருந்தே வந்து நமக்கு வந்திருக்கு நம்ம பைசா தான் இந்த ரூபத்தில் திரும்பியிருக்கு ஆனால் அது தெரியாது நம்ம அதை அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை அப்படி நினைக்கவும் வேண்டாம் ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே நினைக்கணும் அதுக்காக வேண்டியது ஏன் அப்படின்னா குழந்தைகளோட ஒரு அன்பை நம்ம பாராட்ட வேண்டாமா அப்படின்லாம் அதெல்லாம் நல்லா பாராட்டணும் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அது மாதிரி அது மாதிரிதான் இங்கேயும் நம்முடைய சம்பந்தத்தினால ஆனந்த ஸ்வரூபமாகிய என்னுடைய தொடர்பினால் அப்படி சொல்லணும் ஆனந்த ஸ்வரூபமாகிய என்னுடைய சம்பந்தத்தினால் அதில் ஆனந்தம் இருப்பது போல தெரிகிறது உண்மையில் அவைகளுக்கு ஆனந்தம் இல்லை யோந்த சுகோந்தரா ராமஹ்தர் சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிக்சதி அந்த ஸ்லோகமெல்லாம் சொல்கிறது ஞானிக்கு இந்த உண்மை புரிஞ்சு அவன் தன் அந்த சுகா அந்தரமாக அதனால என்னத்துக்குப்பா விஷயத்தை தேடி அலையணும்னு சொல்லி நானே ஆனந்தத்தை அனுபவிப்பவன் நானே ஆனந்தத்துக்கு விஷயம் நானே ஆனந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான கரணம் எல்லாம் நானேன்னு புரிஞ்சின்றிருக்கான் ஞானி அந்த கீதை அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா இந்த உண்மை புரிஞ்சதுனால விஷயத்தை விட்டுவிட்டு தனக்கு தானே ஆனந்தத்தை அனுபவிப்பவன் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான பொருளும் தானே ஆனந்தத்தை அனுபவிக்கும் கருவியும் நானேன்னு உணர்ந்திருக்கிறான்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது அந்த சுகா அந்தர் ஆராமகா அந்தர் ஜியோதிகி மேலும் விளக்கமாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியே பூர்ணஸ் பூர்ணமாதாஜபூர்ணமேவிஷியா்ஷாந்திஷாந்திஹரி ஓ